او சத அல்லூலீக்கீம் ல்லாமிழ் அனை அல்லாஜான புத்தாள் அவருக்கே உரித்தாக்குகள் எம்பெருமானா சலமாக அழிவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவிகங்கள் தவக தாவகங்கள் சுபதாக்கள் சுவாதி நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுமின் நடிகார்களை இன்றைக்கு ஞானத்தின் விலை ஞானம் என்றால் என்ன அதை அடைந்தவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்ன இதை தெரிந்தாலே ஞானத்தின் விலையை தெரிந்து கொள்ளலாம் அன்பிற்குரியவர்களே ஹெக்மத் என்பது நுபலா அறிஞர்களின் பூந்தோட்டம் என்று சொல்லுவார்கள் அறிஞர்கள் சாதாரணமாக சனி நாயர் ஆகிவிட்டாலே ஏதாவது ஒரு பூங்காவிலே போய் அமைதியாக அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிற பழக்கம் உலகத்தில் எல்லோருக்கும் சொந்தம் கோடை காலம் வந்துவிட்டாலே அமைதியான இடங்களுக்கு செல்லனா சென்று சில நாட்கள் தங்கி வரலாம் என்பது மனிதனுடைய இயற்கை இதைப் போன்ற அறிஞர்கள் எல்லாம் சங்கமிக்கிற இடம் எது என்றால் ஞானம் ஞானம் என்பது அறிஞர்களின் பூந்தொட்டம் இன்னொருவர் சொல்லுகிற பொழுது சொல்லுவார் ஹிக்மத் என்பது புள்ளியத்துன் நகைக்கடைகளில் எல்லாம் பார்த்திருக்கலாம் தனியாக ஒரு அறை இருக்கும் இது என்ன என்ற டைமண்ட்ஸ் மட்டும் தனியாக விற்கப்படுகிறாரே உலகத்தில் எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறார்கள் தனிய கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் ஞானிகளின் கருத்து இருக்கிறதே நகைக்கடைக்குள் இருக்கக்கூடிய டைமண்ட்ஸ் மாதிரி எல்லா கருத்தையும் மிஞ்சி நிற்கும் ஞானிகளின் கருத்து அறிஞர்களின் கருத்தை என்ன மிஞ்சி நிற்கும் புள்ளியத்தின் பாகிறா விலை உயர்த்த ஆபரணம் என்று சொல்லுவார்கள் ஞானத்தை இந்த ஞானத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு அறிஞர் அழகாக சொல்லுகிறார் அலையும் கரணம்வாக வச்சுக்கவர்கள் சொல்லுவார்கள் ஆசை பிடித்த உள்ளத்திலே ஞானம் வரா எந்த உள்ளத்திற்குள்ளே ஆசை இருக்கிறதோ பேராசி இருக்கிறதோ அந்த உள்ளத்திற்கு அறவே ஞானம் வராது ஒரு வரலாறு ஒன்று எழுதுவார்கள் அரபு கதையில ஒரு அரசன் சேவல் வளர்க்கிறான் எதற்காக சண்டைக்காகவே வளர்க்கப்படுகிற சாமல் அரசன் வளர்த்தால் எப்படி இருக்கும் கடுமையான தீனிகள் கொடுக்கப்படுகிறது அந்த சாமல் அறை கூவுகிற கூவலே தனியாக இருக்கிறது ஆனால் இந்த அரசனுக்கு நெருக்கமான ஒரு ஞானி இருந்தார் அந்த ஞானிகிடத்திலே இந்த சாமலை கொண்டு போய் கொஞ்ச நாள் விட்டுவிட்டு வரலாம் இன்னும் கொஞ்சம் இந்த சேவை தேர்ச்சி பெற்றுவிடும் என்று எண்ணி ஞானியிடத்திலே செல்லுகிறார் என்னுடைய சேவலை மிஞ்சி உலகத்தில் எந்த சேவலும் இருக்கக்கூடாது இதோடு போட்டி போட்டு வெள்ளுகிற சேவல் ஒன்று கூட இருக்கக்கூடாது ஞானி சொன்னால் விட்டுட்டு போவே மீண்டும் ஒரு வாரம் விழித்து அரசர் செல்லுகிறார் தன்னுடைய சேவலை பார்க்கிறார் அந்த ஞானியினுடைய கூரைக்கு மேல இருந்து கூவுகிறது அரசரை பார்த்த உடனே வளர்த்தவரில் இன்னும் கொஞ்சம் வேகமா கூவுது உடனே அரசர் நினைக்கிறார்கள் எல்லா சேவலையும் சண்டைக்கு கூப்பிடுது என்ன அற்புதம் நான் வளர்த்த சேவல் அத்தனை சேவல்களையும் சண்டைக்கு அழைக்கிறது ஆஹா என்று சொல்லிவிட்டு ஞானியை பார்த்து சொன்னியே என்னுடைய சேவலை அழைத்துச் செல்லட்டுமா ஒரு சேவை என்ன தயாராகல ஞானி அத்தனை பேர்களையும் சண்டைக்கு அழைக்கிறது தயாராகவில்லை என்று சொல்கிறீர்கள் இல்ல தயாராகல அடுத்த வாரம் வாங்க சில ஆட்களுக்கு பிறகு அரசர் செல்லுகிறார் போய் பார்த்தால் அந்த சேவை என்ன வேலை இருக்கிறது பூமியை எல்லாம் கோடு போட்டு கீறுவிடுது பூமியை எல்லாம் கீறிக்கொண்டிருக்கிறது அரசர் நினைக்கிறார் முதல்லையாவது கொஞ்ச பழக்கத்திலே கூவி அழைத்தது இன்றைக்கு அப்படியல்ல தன்னுடைய செயல்பாட்டிலே காட்டுகிறார் இந்த கராத்த மாஸ்டர்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த அடியை எடுத்து வச்சே தான் எப்படிப்பட்ட ஆளு காட்டுவாங்க இதை போன்று இந்த சேவையில் பூமியை கிடித்து என்னோடு சண்டைக்கு வருவதற்கு யாருமே தகுதியில்லை என்று காட்டுகிறது தேர்ச்சி பெற்றுவிட்டது அழைத்து செல்லவா என்று கேட்க ஞானி சொல்லுவார் இன்னும் தயாராகல போயிடுவார் அரசர் நினைக்கிறார் என்ன சொல்லுகிறார் ஒன்றுமே புரியவில்லையே அடுத்த வாரம் சென்றார் அரசர் ஞானியிடத்திலே சென்று சொல்லுவார் என் சேவலை காட்டுங்கள் என்று சேவல் அடக்கமாக ஒரு இடத்திலே பழுத்து கிடக்கிறார் அடக்கமாக படுத்து கிடக்கிறது அரசன் நினைக்கிறார் இந்த ஞானம் இடத்தில் விட்டு என் சேவல் கோலையாகிவிட்டதே என் சேவல் கோலையாகிவிட்டதே ஞானி சொன்னார் இப்பொழுது அழைத்துச் செல்லுங்கள் என்ன ஞானியை படித்துக் கொள்கிறீர்கள் அது கூவுகிற பொழுது அது தன்னுடைய பாலத்தை வைத்து கிளிக்கிற பொழுது தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தாமல் இந்த வேலையை செய்தது உள்ளே பயம் இருந்தது அதனால் கர்ஜித்தது அதனால் தான் கோடு போட்டு மிரட்டியது யார் திறமைசாலிகளோ அவர்கள் அடங்கி இருப்பார்கள் இந்த வேலையை உங்கள் சேவல் இப்பொழுது செய்து காட்டியிருக்கிறது இப்பொழுதுதான் இந்த சேவல் சண்டைக்கு தயாராக இருக்கிறது என்றார்கள் அறிஞர்கள் என்றைக்கும் ஞானிகள் அடக்கத்தை கற்றுத்தருவார்கள் என்பதுதான் சொல்லுகிற பொழுது எப்படி அழுத்தமாக சொல்லுகிறார்கள் பேராசி கொண்ட உள்ளத்திற்கு ஞானம் வரவே வர ஞானம் என்பது ஹிரியத்துள் அபராம் நல்லவர்களின் ஆபரணம் என்று சொல்லுவார்கள் இதை பற்றி பெருமானார் சதல்ல வழி மசம் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு பாருங்களேன் பெருமானார் அழகாக பேசுகிறார்கள் அல்ஹிக்கு மற்றும் வாழ்ந்த முக்மி ஞானம் என்பது முக்மீன்களின் தொலைந்து சொத்து என்றார்கள் ஞானத்தை பெற வேண்டியவர்கள் உண்மையில் முக்மீன்கள் ஆனால் யார் யாரிடத்திலேயோ ஞானத்தை தேடிச் ஓசோவை போன்று ஆயிரம் ஓசோக்கள் இஸ்லாத்தில் இருந்து கருத்துக்களை திருடியவர்கள் உலகத்தில் யானெல்லாம் ஞானி என்று இன்றைக்கு போற்றப்படுகிறார்களோ அத்தனை பேர்களுடைய நூலையும் வாங்கி பாருங்கள் அந்த நூற்கள் அத்தனையிலும் நம்முடைய சூஃமார்களினுடைய வழிகாட்டல் இல்லாமல் எந்த ஞானமும் இல்லை நம்முடைய ஞானிகளின் வழிகாட்டல் இல்லாமல் எந்த ஞானமும் அது யாரை தொட்டாலும் நீங்கள் பார்க்கலாம் ல்லா ஒளிவசலம் அதனால்தான் அழகாக சொல்லுகிறார்கள் இந்த ஞானம் இருக்கிறதே லால்லத்தில் முக்மீன்களின் காணாமல் போன சொத்து காணாமல் போன பொருள் கிடைச்சுன்னு என்ன செய்வோம் கூடிய இது என்னுடைய என்னுடையது என்று எடுப்போம் அல்லவா இதை போன்று ஞானம் எங்கு கிடைத்தாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் யார் சொல்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று ஞானம் முனாஃபிக்கீன்களின் வாயில் இருந்து வந்தால் கூட அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அப்ப ஞானத்தை தேடி எடுக்க வேண்டும் இந்த ஞானத்தின் பலன் என்ன சமரத்துள் எடுக்குமா ஞானத்தின் பலன் என்ன என்று கேட்டால் நிறைய பலன்களை சொல்லுவார்கள் அதிலே முதலாவது அல் யாராலும் அந்த பணம் இந்த உலகத்தை விட்டுவிட்டு மறு வழியை காட்டுவதுதான் ஞானம் இந்த உலகத்தை இது அழிந்துவிடும் மறு நிரந்தரமானது என்ற வழியை காட்டுவதுதான் ஞானம் இதே நேரத்தில் இவரு அம்பாசர் வழியெல்லாம் சொல்லுகிற பொழுது ஞானம் என்பது இருக்கிறதே சஞ்சரா இது ஒரு மரம் என் கல்வா இந்த மரம் இருக்கிறதே பூமியிலே முளைக்காது உள்ளத்திலே தான் உழைக்கும் இதனுடைய பலன் நாவின் வழியாக வருகின்றார்கள் இவன் அப்பாசு வழியெல்லாம் உத்தரா என் அழகான வார்த்தை ஞானம் என்பது உள்ளத்திற்குள்ளே முளைக்குமா அது நாவின் வழியாக பலத்தை தள்ளுமா இதுபோன்று ஞான் இவன் அப்பாசனியெல்லாம் ஏராளமான ஹிக்குமத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் ுடையானுடைய அப்பள் ஆரம்பம் தருக்குள்ளா பின்பங்களை விடுவது இதுதான் ஞானத்தினுடைய ஆரம்பம் ஒரு மனிதன் இன்பத்தை விட்டால்தான் ஞானத்தின் விலை என்ன என்று கேட்டோமே ஞானத்தின் விலை நம்மை விட்டு விடுவது எல்லாம் எனக்கு சொந்தவில்லை எதுகுமே எனக்கு சொந்தமில்லை பூமி எனக்கு சொந்தவில்லை நான் எனக்கு சொந்தமில்லை என் மனைவி எனக்கு சொந்தவில்லை சொத்துக்கள் சொந்தவில்லை அத்தனையும் விடுவதுதான் ஞானத்தின் விலை எப்பொழுது ஒரு மனிதன் எல்லாம் எனக்கு என்கிறானோ இவன் ஞானத்தை விட்டு விளங்கினிருக்கிறார் எதுகுமே என்னுடைய இல்லை என்கிற பொழுது இவனுக்குள்ளே ஞானம் புகுகிறது ஞானத்தின் விலை அர்ப்பணிப்பு ஒரு அரசர் தோல்வியுற்று அடுத்தவனிடத்திலே தோல்வியுற்று ஓடுகிறார் கடுமையான கவலை மனதெல்லாம் கவலையிலேயே தொக்கி போயின் இருக்கிறார் என்ன செய்வது வழியே இல்லையே என்று ஏங்கிக் கொண்டு பொழுது ஒரு விவசாயி சந்தோஷமா காலு மேல கால் போட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்கிறார் அரசர் என்னடா இவர் நாம அரசுக்கே சொந்தக்காரன் இவ்வளவு கவலையில இருக்கிறோம் ஆனா இவன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறானே அந்த விவசாயி அழைச்சு தம்பி நீ கவலையோடு இருக்கிறாயா சந்தோஷமாக இருக்கிறாயா வாழ்க்கையில நான் கவலைப்பட்டதே இல்லைங்க வாழ்க்கையில கவலைப்பட்டதே இல்லையா என்னப்பா சொல்ற வாழ்க்கையில் நான் கவலையை அனுபவித்ததே இல்லை காரணம் எனக்கு கிடைப்பது கொஞ்சம் ஊதியம் அதுல மூணு காரியம் நான் செய்யறேன் அரசியர் கேட்டார் அது என்னப்பா உனக்கு கிடைக்கிற கொஞ்ச ஊதியத்துல என்ன மூணு காரியம் செய்கிறார் வாங்கிய கடனை அடைக்கிறேன் முதலாவதாக வாங்கிய கடனை அடைக்கிறேன் வருங்காலத்திற்காக சேமிக்கிறேன் கொஞ்சம் நினைச்ச தான தர்மம் செய்கிறேன் அரசிற்கு புரியல எப்படி வாங்கிறது உன் வீட்டுக்கு செலவுக்கே பத்தாதே வாங்கிய கடனை அடைத்து கொஞ்சம் சேமிப்பும் செய்து தான தர்மம் செய்கிறேன் என்று சொல்கிறாயே எனக்கு புரியவில்லையே என்கிற பொழுது அந்த விவசாயி சொன்னார் வாங்கிய கடன் என்றால் வேறொன்றும் இல்லை என் நான் கொடுக்கிறேன் எங்க வீட்டில் வச்சு நான் சிதுமத்து பண்றேன் ஏற்கனவே என்னையை செலவழிச்சு உருவாக்கினாங்க வாங்கின கடன் என்னையை செலவழிச்சு உருவாக்கினாங்க அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் வாங்கிய கடனை அடைக்கிறேன் வருங்காலத்திற்கு சேமிக்கிறேன் என்றால் என் பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறேன் அவர்கள் நான் வருங்கால சேமிப்பு நான் சரியாக வளர்த்தால் தானே அவர்கள் என்னை கலைஞரை காப்பார்கள் நான் வருங்காலத்திற்கு சேமிக்கிறேன் பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறேன் தான தர்மம் செய்கிறேன் என்ற என் குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளுக்காக நான் கொஞ்சம் உதவி செய்கிறேன் முடியாமல் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறேன் இதுதான் நான் செய்கிற தான தர்மம் இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் அரசராக இது எனக்கு புரியாமல் போய்விட்டது என்று சொல்கிறார் இதுதான் ஒரு விவசாய இடத்திலே கூட ஞானம் நிறைந்த கருத்துக்கள் இருக்கும் தக்குள்ளத்தான் இன்பத்தை விட்டால் ஞானம் தகையில்லாஸ்மா ஞானம் என்பது பாதுகாப்பை தரும் ஒரு மனிதன் ஞானியாக இருந்தால் அவன் அவனையும் பாதுகாத்துக் கொள்வான் சுற்றுப்புறத்தையும் பாதுகாத்துக் கொள்வான் ஞானத்தை திருட முடியாத பொருள்களை கூட திருடி போயிடலாம் ஞானத்தையும் ஞானிகளையும் திருட முடியுமா ஞானம் இருக்கிறதே சமரத்து நகிக்குமா போஸ் வெற்றியை மட்டுமே அது கொடுக்கும் ஞானம் இருக்கிறதே வெற்றியை மட்டுமே கொடுக்கும் சமரத்து வைக்குமாள் உடைய பழன் பயந்திருகிற கல்வி கிடைக்கும் இந்த ஞானம் இருக்கிறது உண்மையை மட்டும் வெளிப்படுத்தும் தாழ்ந்தவனை கூட இந்த ஞானம் உயர்வாக்கிவிடும் இவ்வளவு ஆற்றலும் ஞானத்திற்கு இருக்கிறது இந்த ஞானிகள் எப்படி இருப்பார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஞானியாக போய் நாம் சந்திக்கப் போகிறோம் எப்படி இருப்பார்கள் அல்ல ஹக்கீமு உலகத்திலே யாரெல்லாம் ஞானிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஹலீமாக இருப்பார்கள் ஹலீம் என்றால் வரக்கூடியவர்களுடைய கேள்வியை அனுசரித்து அவர்கள் பதில் கொடுப்பார்கள் என்று சொல்லவில்லை அதில் எல்லா உத்தடா அவர்கள் மருந்து ஓடுவார்கள் யாரெல்லாம் என்ன நோக்கத்திற்காக வருகிறார்களோ அந்த நோக்கத்திற்கு மருந்து ஓடுவார்கள் ஒரு தானிமுறை அதிபதி எல்லா இடத்திலே வருகிறார் ஒரு கல்வியை தேடக்கூடியவர் அதிபதி எல்லா இடத்திலே வருகிறார் நான் கல்விகளை பெரிய ஆளாக வேண்டும் பெரிய மார்க்க வேதையாக மாற வேண்டும் என்ன செய்வது என்று கேட்க நீ சுவையான ரொட்டியாகி விடுறாங்க பேசியது எப்பயுமே எப்படிதான் பேசுவாங்க நான் பெரிய கல்விமானாக வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டு கேட்க நீ ருசிகரமான ரொட்டியாகி விடுற ஒண்ணுமே புரியல வந்தாலு ஏங்க நான் பெரிய ஆளாகணும்னு சொன்னா நீங்க ரொட்டியாகணுங்கிறீங்களே ஒண்ணு புரியலையே ஒரு ரொட்டி உருவாக்க வேண்டுமானால் வெறும் கோதுமையாக இருந்தால் அது உருவாகாது அந்த கோதுமை அரைக்கப்பட வேண்டும் அரைக்கப்பட்டு தண்ணீரோடு உப்போடு கடக்கப்பட வேண்டும் பிணையப்பட வேண்டும் பிறகு ரொட்டியாக அடிக்கப்பட வேண்டும் அதற்கு பிறகு நெருப்பில் இட்டு இங்கும் அங்கும் புரட்டி எடுக்கப்பட வேண்டும் அதற்கு பிறகுதான் அது சிமைக்கிறோம் இதை போன்று நீ பெரிய கல்விமானாக வர வேண்டும் என்றால் தானாக உருவாக முடியாது நீ இப்பொழுது கோதுமையாகத்தான் இருக்கிறார் இன்னும் நீ அரைக்கப்பட வேண்டும் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அரைக்கப்பட்டு அதோடு சேர்த்து நல்ல குணங்கள் எல்லாம் சேர்த்து இணைக்கப்பட்டு ஆசிரியர்கள் மூலமாக நாடு தட்டு தட்டப்பட்டு பிறகு நீ உருவாக்கப்பட்டால் தான் கல்வியாளராக முடியும் ஒரு வார்த்தையில் ஒரு ஞானி தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார் என்பவர் ஹலீம் வருபவர்களுக்கு மருந்து போடுவார் ஒரு ஹக்கீம் ஒரு ஞானி எப்படி இருப்பார் அஷ்ரஃபும் உடலால் சிறந்தவராக அஷ்ரப் ரொம்ப உயர்ந்தவராக இருப்பார் அக்கு செருகும் சவுரா மற்றவர்களை விட பொறுமை அதிகமானவராக இருப்பார் ஞானி பொறுமை இல்லாத ஒருத்தர் இருந்தார்கள் அவர் ஞானி இல்லை கண்டதுக்குன்னா கோபிக்கிறான் இவன் ஞானி இல்லை இவன் ஒரு ஞானியிடத்தில் செல்ல வேண்டியவன் அஸ்ரஃபுகும் வேகமாக மன்னிப்பார் என்னதான் தீம் செஞ்சாலும் உடனே மன்னிச்சிருவர் இவர் தான் குணத்தால் ரொம்ப விசாலமாக இருப்பார் குணத்தால் ரொம்ப விசாலமாக இருப்பார் யார் ஞானி அல்லிம் அமைப்பா எதை எடுத்தாலும் அதற்குள்ளே ஒரு அமைப்பு ஒரு பயனை காட்டுவார் எதை தொட்டாலும் ஒரு பயனை காட்டுவார் அப்படி அவர் எப்படி இருப்பார் என்றால் அவரை விட பெரியவர்கள் எல்லாம் இவருக்கு வழிபடுவார்கள் இவரின் பேச்சை கேட்பார்கள் இந்த அமைப்பிலே இருப்பவர்கள் தான் ஞானி இத்தனை தன்மைகளை கொண்ட ஞானிகள் ஒரு பத்து பேரை இன்றைக்கு நாம் சந்திக்கப் போகிறோம் அந்த ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்பதை பார்க்கப் போகிறோம் காரணம் இன்றைக்கு இளைஞர்களும் சிறுவர்களும் உருவாக இருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள் சிறுவர்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று ஞானிகளிடத்திலே கேட்போம் சமுதாயத்திற்கு என்ன தேவை என்று ஞானிகளிடத்திலே கேட்போம் அழகாக சொல்லுவார்கள் அல்கமுத்துல் அக்காரி ஞானிகளின் தலைவர் என்று ஒன்றப்பட்டவர்கள் அல் ஹக்கீம் அல்கமா இவர் தன்னுடைய மகனை அழைத்துச் சொல்லுவார் மகனே உன்னுடைய வாழ்க்கைக்கு நண்பர்கள் அவசியம் மகனே அந்த நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா என்ப அந்த நண்பனுக்காக நீ ஹிதுமத்து செய்தால் பணி செய்தால் உன்னோடு சேர்ந்து அவனும் பணி செய்ய வேண்டும் அவன் ஜாலியா படுத்துக்கிட்டு உன்னே வேலை வாங்கிறவன் நண்பனா இருக்கக்கூட நீ அவனுக்காக பணி செய்தால் உன்னோடு சேர்ந்து பணி செய்ய வேண்டும் என் சகித்த பூசான நீ அவனோடு தோழரை கொண்டால் உன்னை அவன் அலங்கரிக்க வேண்டும் சபைகளிலே இவர் என்னுடைய நண்பர் இவர் என்னுடைய நண்பர் என்னுடைய உயிர் தோழர் சபைகளிலே உன்னை அலங்கரிக்க வேண்டும் தன்னை விட உன்னை அலங்கரிக்க வேண்டும் அல்லாமா மூசலி ரமத்து அல்லாமா மூசிலி இவர்கள் சொல்லுவார்கள் இவர்கள் வீட்டில் இல்லாத நேரம் ஒரு நண்பர் வருகிறார் இவருடைய நண்பர் வருகிறார் வந்து வீட்டிலே இவரினுடைய பீரோவை திறந்து இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறார் மூசலி அகமதுல்லா வருகிற பொழுது பணியாளர் சொன்னார் என்னெங்க நண்பரை வச்சிருக்கிறீங்க நேரா வந்தாரு உங்க பீரோவை திறந்தாரு நான் இதுவரைக்கும் பத்து இருபது வருஷமா பணியாளராக இருக்கிறேன் உங்க பீரோவினுடைய சாதியை கூட தொட்டதில்லை பீரோவை துறக்கிறாரு உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போறாரு இவரெல்லாம் ஒரு நண்பரானே உரிமை என்றார்கள் என்னுடைய நண்பனுக்கு அந்த அளவிற்கு உரிமை இருக்கிறது இவர் உற்ற கோளர் என்றார்கள் நண்பனுக்கு என்ன உரிமை ஜோப்பிலே கைவிடுகிற நண்பனின் பணத்தை செலவழிக்கிற உரிமை கூட இருக்கிறது அவன் தான் நண்பன் அவருக்கு நீ வழிவிட்டதற்காக நீ உரிமை என்றார்கள் என் நண்பன் சாமியை எடுத்து வீரோவை திறக்கிற பொழுது நீ திறக்கக்கூடாது என்று சொல்லாமல் வழிவிட்டாயே அதற்காக நீ உரிமை என்றார்கள் அல்லாம முஸ்லிம் அதிபதிகள் லாபத்தில் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள் நண்பன் என்றால் யார் பாக்கெட்ல பணத்தாலே செலவழிக்க முடியலன்னு சொன்னாக்க ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் செலவழிக்கவில்லை என்றால் அந்த நட்பே வேண்டாம் என்றார் சகித்தவும் சாண தோழமை கொண்டால் அலங்கரிக்க வேண்டும் என் காதமிக்க மகூனா ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்ன அவன் வந்து அந்த கஷ்டத்தை நீக்க வேண்டும் சில நண்பர்கள் இருக்காங்க சந்தோஷமா இருக்கும்போது பார்த்திக்கு மட்டும் வருவான் தோடு போட்டாக்கா பறந்துருவான் இவனை நீ நண்பனாக தேர்ந்தெடுக்காதே மகனை அழைத்து சொல்கிறார்கள் அடுத்த வரியிலே போடுவார்கள் அல்கமத்து மகனே இசா இதா மதத்தை எதற்கன் மத்த ஒரு நல்லதை நீ செய்தால் உடனே அவனும் வந்து பங்கு வகிக்க வேண்டும் இவன் நண்பன் கமலான் மாதத்துல கஞ்சி ஊந்தணும் போலாமா அப்படின்னா சரிந்து வரணும் ஒரு நல்லதை செய்கிற பொழுது உனக்கு உதவியாக அவன் நிற்க வேண்டும் அவன் நண்பன் இவனை நீ தோழமைகள் இன் ராமின் ஹசனா உன்னிடத்திலே நல்லதை பார்த்தால் அத்தகா அதை தூண்டுவான் ான் தீமையை பார்த்தால் சல்மான் முற்ற தோழர்கள் காலையிலே ஒரு ஆணை அணிவார்கள் மாலையிலே ஒரு ஆணை அணிவார்கள் இதை பார்த்து உமரடி அல்லா இந்த ஆடம்பர வாழ்க்கை உனக்கு வேண்டாம் சல்மான பார்க்கவில்லை நபிகர் பெருமானார் செல்வல்லா பணிமேசனம் ஒட்டு போட்டு ஆடமோடு பார்த்திருக்கிறேன் அதனால் இந்த ஆடம்பரம் ஒரு முஸ்லிம் அழகல்ல இதை நீ அகற்றிவிடுகின்றார்கள் அதற்கு பேர் சல்மான் பார்க்க அறிந்ததாக வரலாறு ஒரு தீமையை பார்த்தால் அதை தடுப்பு கண்ட மூணாவது ஆக்கியத்தில் அல்கமத்து அப்பாரி தன்னுடைய மகனை அழைத்துச் சொல்கிறார்கள் அந்த ஞானித்தா கேட்டா கொடுத்திடணும் ஆனா உண்மையான என்பதையாக கேட்காமலே கொடுப்பான் அப்படி கேட்டுட்டா கொடுத்துடணும் அபு குறைதா வெளியெல்லாம் இடத்தில் ஒருவர் வந்தார் அபு குறைதா அவர்களே இவ்வளவு அதிசய மனதம் செய்திருக்கிறீர்கள் பெரிய ஞானியாக இருக்கிறீர்கள் ரசூனுடைய சுகமத்தை கோலமையை பெற்றிருக்கிறீர்கள் உங்களை நான் நண்பனாக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்ல ரொம்ப சந்தோஷம் என்னை நண்பனாக்கினா உன் வீட்டு இருக்கிற காசெல்லாம் வீட்டு இருக்கிற பொருள்னா உன்னை கேட்காமலே நான் தூக்கிட்டு வந்துருவேன் இஷ்டமான கேட்ட அந்த அளவுக்கு எல்லாம் அப்ப நீ நண்பனாக இருக்க இந்த அளவுக்கு நான் போகக்கூட என்று அவு குறையால் அழியலாக இடத்திலே சொல்ல அப்படி நண்பனாக இருக்கக்கூடாது என்றார்கள் கேட்டால் கொடுத்துவிட வேண்டும் உமர் மிகுல் குமார் செல்லந்தா குலைவர் சிலம் அப்படித்தான் இருந்தார்கள் கிராமக்களத்தில் பார்க்கிறார்கள் நேரம் போனாரு எடுத்தாரு என்ன கொஞ்சம் எடுத்தாரு கொஞ்சம் எடுத்தாரு தூக்கி பார்க்கிறாரு தூக்க முடியல பெருமானாரை அழைக்கிறாரு கொஞ்சம் தூக்கி விடுங்கள் நாயகமே நீங்களே வந்து தூக்கி விடுங்கள் சென்றார்கள் பெருமானார் தூக்கி அனுப்பினார்கள் இதுதான் நட்பு கேட்டான் கொடுத்தவள் இதே நேரத்தில் இதா சக்கத்தை நண்பன் அமைதியாக இருந்தால் கூட நண்பனிடத்திலே பேச்சை நாம் ஆரம்பிக்க வேண்டும் இவனை நீ நண்பனாக்கிக் கொள் நீ அமைதியாக இருந்தாலும் அவன் பேச்சை துவங்குவான் உனக்கு ஏதாவது கஷ்டம் இறங்கிவிட்டால் உன்னோட சேர்ந்திருப்பான் அகமதுல்ல நண்பர் ஒருவர் இருந்தார் முகமது அப்துல் கலீம் நோய் வாய்ப்பட்டு ஏறத்தாழ இருபது வருஷம் இருந்தார் இருபது வருஷமும் சென்று விசாரிப்பார்கிறான் சாகிர் அமதுல்லா ஒரு நாள் கூட தாழ்வு வெளியூர் சென்று நாட்களை தவிர ஹஜ் போன்ற காரியங்களுக்கு சென்று நாட்களை தவிர உள்ளூரில் இருக்கிற நாட்கள் எல்லாம் அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு சென்று விசாரித்துக் கொண்டே இதுதான் நட்பு இது அந்த ஞான் ஒரு வரையிலே சொல்லி முடிக்கிற இந்த நட்பை நாம் உருவாக்கி இருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ யாரை தோழராக ஆக்க வேண்டும் நம்முடைய இளைய தலைமுறைக்கு உருவாக்கி இருக்கிறோமா எப்ப நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது நல்லதுதான் ஆனா இந்த விதத்திலே நண்பர்கள் உருவாக்க வேண்டும் எத்தனை பெற்றோர்கள் செய்திருக்கிறோம் ஹக்கீம் ஜாஃபர் சாதிமனா சல்லாஹ் அலிசலத்துடைய பேரக்குழந்தை ஜாஃபர் சாதித்திருக்கிறார்களே மாபெரும் இவர்கள் பிள்ளைகளை அழைத்துச் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பிள்ளைகளே நீங்கள் பொய்யர்களோடு நட்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் பொய்யனோடு சேராதேங்கிறாங்க ஏனென்றால் பொய்யர்கள் இருக்கிறார்களே விசில சரா காணல் நீரை போன்றவர்கள் காணல் நீர் வாழைவனத்தில் இங்கிருந்து பார்க்கும்போது அங்க தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும் அங்க போனா அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் அங்க தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும் இருக்கவே இருக்காது பொய்யர்களும் இப்படித்தான் உனக்கு தூரமானதை நெருக்கமாக்கி காக்குவார்கள் நெருக்கமானதை தூரமாக்கி காட்டுவார்கள் அவர்களோடு மட்டும் ஒரு காலமும் நீ தோணமை கொண்டு விடாதே விடவே இன்னைக்கு இருக்கிற நண்பய் சொல்லாத நண்பர்கள் யாராவது இருக்கிறார்களா தெகங்கிழக்கிலே பொய்யை அள்ளி விடுபவர்கள் நம்முடைய பிள்ளைகளின் தோழர்களாக இருக்கிறார்கள் முசாகத்தில் சொன்னார்கள் மடையர்களோடு நீ தோடமை கொள்ளாதே மகனே மகன பார்த்து சொல்றாங்க முட்டாள்களோடு நீ ஒரு காலமும் தோடமை வைத்துக் கொள்ள வேண்டாம் மகனே என்தான் உனக்கு பயன் தருவதாக நினைத்து உனக்கு அவன் இடையூறளித்துப் போட்டிருப்பான் மகனே தாலிபின் நூல் இருக்கிறது அரபு மதரசாக்களில ராஜானி பறவை இருக்கிறதே இது அரசரிடத்திலிருந்து பறந்து வந்து விடுகிறது ஒரு கிழவி பார்க்கிறாங்க ராஜானியினுடைய வாய் கொஞ்சம் கோணலா இருக்கும் நிகங்கள் எல்லாம் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் இந்த கிளவி பார்க்கிறாங்க வாய் கோணலா இருக்குதே பாவ இந்த பறவை இது எப்படி சாப்பிடுமோ சொல்லி வாயை வெட்டுச்சு விளக்குமா கா நிகம் கொஞ்சம் கோணலா இருக்கிறதேன்னு சொல்லி நிகத்தை வெட்டுச்சு ரெக்கையை வெட்டுச்சு பறக்க முடியாம ராஜானி பறவை செத்து போச்சு அரசர் தேடி அனுப்புகிறார்றவைகளில் ராஜா ராஜாதி தேடி அனுப்புகிறார் கிழமை வீட்டில் செத்து கிடக்கிறதே இதை பார்த்த அரசர் சொன்னார் அறியாத முட்டாளின் வீட்டுக்கு வந்தால் உன் கெதி இதுதான் இதை போன்று முட்டாள்களோடு தோழமை கொண்டால் கதி இதுதான் அதனால் மகனே நீ முட்டாள்களோடு தோழமை கொண்டாதே உசாகமத்தில் வகையில் மகனே நீ கஞ்சர்களோடும் தோழமை கொண்டு விடாது மகனே கஞ்சர்களோடு தோல்மை கொள்ளாதே காரணம் என்ன தெரியுமா கஞ்சன் இருக்கிறானே இவன் பெருசாதி என்றே தான் இருப்பான் கத்துச்சுக்கிட்டே தான் இருப்பான் தானு ஜாப்படாத யாரும் சேகரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னொரு பொழுது கஞ்சனை பற்றி சொல்லுகிறான் கசாப் கடைக்கு அருகில் இருக்கிற நாய்க்கு சமமான பண்ணிட்டு கசாப் கடைக்கான அரை கிலோ வெட்டு போது இந்த நாய் நினைக்குமா நமக்கு தான் கொடுப்பாங்க ஒருத்தர் ரெண்டு கிலோ போடுமா பெரிய சப்பையா கொடுக்குறாங்க நமக்கு தான் கட்ட போறாரு அடுத்த வாங்கிட்டு போயிடுவான் கடைசி வரைக்கும் எனக்கு காலி எலும்பு கூட கிடைக்காது கஞ்சர்களும் இப்படித்தான் சேர்த்து சேர்த்து வச்சு இதெல்லாம் நமக்கு தான் இல்ல ஒண்ணு அலை விட்டுட்டு அவன் போயிடுவான் அவத்தா போயிடுவான் அல்லது அவனை விட்டுட்டு எவனா திருடிட்டு போயிடுவான் அதனால மகளே நீ கஞ்சர்களோடு கோலமை கொள்ளாதே ஒரு முசாகபத்துள் சுபான் மகனே நீ கோளர்களோ கோோடு தோழமை கொள்ளாதே எஃபிர் சித்தா உனக்கு கத்தம் வருகிற பொழுது ஓடி போய் விடுவான் மகனே அதனால் கோழைகளோடு உன்னுடைய தோழமைகள் இருக்க வேண்டாம் மகனே நீ தோழமை கொண்டா ஒரு நாள் நட்பு கொண்டாலும் வீரனோடு நீ நட்பு கொள்ள வேண்டும் மகனே பாவிகளோடு நீ நட்பு கொள்ளாதே மகனே கம்பில் பாவத்திலே உன்னை விட்டு விடுவான் மகனே பாவம் இருக்கிறதே மகனே இது கடங்கார தொல்லை மகனே ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னார் அவருடைய சந்ததிகள் கண்டிப்பாக விபச்சாரம் செய்வார்கள் கடனாக வந்துவிடும் அல்லாஹ் குர்வான் இதை சொல்லுகிறார் அது அஸ்ஸானி கோவில் அசானி ஒரு ஜாணி இன்னொரு ஜானியை தான் ஜானியத்தை தான் இவர் திருமணம் முடிப்பான் அதனாலே ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் விபச்சாரம் போன்ற தவறுகளை செய்கிறான் என்றால் அது பிள்ளைகளையும் பாதிக்கும் கடங்கால பிரச்சனை மகனே அதனால் பாவிகளோடு நீ ஒரு காலமும் தோழமை கொண்டு விடாதே மகனே என்கிறார்கள் ஜாகர் சாதி கிராமத்துள்ளாஹித்தான் அதை ஐந்து வாக்கியங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார் ஆனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய உருவாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அல்ல அல்ல குமான் அலி சலாத்து வசலாம் என்பவர்கள் லுக்மான் அவர்கள் சொன்ன உதயங்கள் யாராவது அதில் சில விஷயங்களை லுக்மான் அலிகலாம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லித்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக ஒரு ஐந்து விஷயங்களை லுக்மான் அலிகலாம் கோடு காட்டுகிறார்கள் மகனே நீ யாரையாவது நட்பு கொள்ள வேண்டுமானால் அவரை கோபப்படுத்தி பார்ம யாராவது நண்பனை யாராவது ஒருவரை நண்பனாக்க வேண்டுமானால் கோபப்படுத்திப்பார் கோபத்திலேயும் உன்னிடத்திலே நிதானமாக நடந்தாள் நீதமாக நடந்தாள் அவனை தோழமை கொள்மகனே கோபத்தில் அவனும் எதிர்னான் சொன்னாக்க அவனோடு நீ நட்பு கொள்ள முடியாத மகனே குரு அவனை இங்க விட்டு ஒதுங்கி விடுமகனே மகை கேட்கிற பாப்பாட்ட பாப்பா பணக்காரர்கள் சிறந்தவர்களா உடம்பாக்கள் சிறந்தவர்களா அறிஞர்கள் சிறந்தவர்களா கல்விமான்கள் சிறந்தவர்களா காசு அடைத்தவர்கள் சிறந்தவர்களா ஒரு பட்டிமன்ற நடந்தாங்க மகள் அந்த காலத்திலேயே நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிகழ்வு நடக்கிறது யார் சிறந்தவர்கள் காசாளர்கள் சிறந்தவர்களா கல்வியாளர்கள் சிறந்தவர்களா உடனே குமாரி சராம் அவர்கள் சொன்னார்கள் கல்வியாளர்கள் சிறந்தவர்கள் மகனே எனக்கு கொஞ்சம் இங்கு நெருடலாக இருக்கிறது கல்வியாளர்கள் சிறந்தவர்களாக இருந்தால் ஏன் பணக்காரர்களின் வீட்டுக்கு செல்ல வேண்டும் கதவுகளை கட்டி காசு வாங்க வேண்டும் பணக்காரர்களின் வீட்டுக்கு ஏன் செல்ல வேண்டும் லுக்மான் அலீஸ்ரா அழகாக சொன்னார்கள் கல்வியாளர்களுக்கு பொருளின் சிறப்பு தெரியும் அதனால் சென்று பணத்தை வாங்கிக் கொள்கிறார்கள் பணக்காரர்களுக்கு கல்வியின் சிறப்பு தெரியாத மகனே அதனால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை மகனே இப்படி சாதுயமாக பதில் சொல்லுகிறேன் அந்த டுக்குமான் அலி சலாத் வசலாம் என்பவர்கள் சொல்லுவார்கள் மகனேன் கவலா என் கூட தெரியுமா நீ சங்கையாளராக மாறுவதற்கு முன்னால் நீதவாளராக மாறிக்கொண்டு நீதவாளராக மாறுகிற பொழுதுதான் உனக்கு சிறப்பு தேடி வரும் மகனே நீதமில்லாத சிறப்பு நிரந்தரம் இல்லாத சிறப்பு மகனே உன்னுடைய நிழலை போன்ற சிறப்பு மகனே நீதத்தோடு கூடிய சிறப்பு இருக்கிறதே இதுதான் நிரந்தர சிறப்பு நிரந்தர சிறப்பு அல்லாஹும் நீதவாளர் மகனே ரசூலும் நீதவாளர் மகனே அதனால் நீ நீதத்தோடு நடந்து எப்படி நீதிமன்றவர் ஒரு நாடுகளை நீங்கள் புரட்டி பழக்கலாம் மூன்று பெண்கள் தாவுதலிக செலவிடத்தில் வருகிறார்கள் ஒரு அம்மா ரெண்டு மகன் நாங்கள் நூல் நெய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை நாங்கள் நூலை நெய்து அதை ஒரு வியாபார கூட்டம் வந்தார்கள் சொல்கிறார்கள் கொடுத்துடுங்கள் என்ன காரணம் என்று கேட்க அந்த சொல்கிறார் அல்லாஹை திட்டிக் கொண்டிருந்தார்கள் இதேnavbar ல இருந்து சொன்னங்களா அல்லாஹ் எவ்வளவு பெரிய நீதிமானா பாத்தீங்களா நீங்க போய் அந்த சேறையை விட்டா வெறும் 3 திரகம் 4 திரகம் ஒரு 10 திரகம் கிளைக்கும் ஆனா அல்லாஹ் உங்களுக்கு 1000 திரகத்தை கொடுத்து திருப்பி இருக்கார் புரியுங்க அல்லாஹ்வை விட ஆதல் நீதிமானல உருஹத்தில் யாரும் இல்லை என்று சொல்றாங்க யாருக்கு எவ்வளவு தேவையே எவ்வளவு தேவையே எப்படி தேவையே இது அனைத்தையும் அறிந்து கொடுப்பவன் ரப்ப العالمين இருக்கிறார் வேற யாரு இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய நீதியை பாருங்க அஸ்பத் திருமண செல்லா படிவேஸ்வரம் பயணத்திலே செல்கிற பொழுது நாயகத்தையும் நாயகத்தினுடைய தோழர்களையும் பார்க்கிறார் நாயகம் நடந்து கொண்ட நீதமான முறையை பார்த்து இஸ்லாத்தை தழுகிறார் ஆடு மேய்க்கிற இளையர் விருமனா செல்லல்லா பழிவேஸ்வரன் சொன்னாங்க பயணத்திலேயே அப்படியே என் கூட வந்திருந்தாங்க அப்படியே என் கூட வந்திருந்தாங்க சொன்னார் அந்த ஆடு வைக்கிற இடை என்று சொல்கிறார் நாயகமே முதலாளிக்குரிய ஆடுகளை நான் வைத்திருக்கிறேன் நாயகமே அம்மாநிலத்தை ஒப்படைக்காமல் எப்படி வருவது நாயகமே என்று சொல்ல பெருமானா சலல்லா அலிவசலம் அஸ்வதே நீங்க கவலைப்படாதீங்க அந்த ஆடுகளை எல்லாம் பெருமானா சலல்லா பலிவஸ்லம் அழைக்க சொல்லி ஒவ்வொரு ஆற்றிலையும் பெருமானா தன்னுடைய கையை தடவி நீ உன்னுடைய எஜமான இடத்திலே செல்லிருந்தார் ஆட்டை பார்த்து உன்னுடைய யஜமானே செல்லார்கள் அந்த ஆடுகள் அணிவகுத்தார் போன்று ஆட்டுக்கு யார் வழிகாட்டுகிறார் அவர்களாலும் அணிவகுத்தார் போன்று யஜமானனின் வீட்டுக்கு சென்றது அஸ்வதில்லாஹின் தாடா என்றவர்கள் அஸ்வத் ரடியாக பெருமானாரோடு புறப்பட்டார்கள் என்ற வரலாறை அழகாக சித்தரிக்கிறார்கள் வரலாற்றாசிரியர் பெருமானார் நீதத்தோடு நடக்கிறார்கள் முதலாளியை ஏமாற்றவில்லை இந்த நீதம் யாரிடத்தில் இருக்கிறதோ சிறப்பு தானாக சேர்ந்துவிடும் என்று மகனை பார்த்துடுக்குமா நலகிஸ்லாம் சொல்கிறார்கள் அடுத்துமா நலகீஸ்வலாம் ஒரு வார்த்தை சொன்னார்கள் நம்ம முஸ்தரி உனக்கு முன்னால் சீறி பாய்ந்து கொண்டு சிங்கம் சிறுத்தை சிறந்தது உனக்கு பின்னால் குளிபருக்கிற ஓனாயை விளங்க உனக்கு முன்னால் சீறிக்கொண்டு பேசுகிற மனிதர்கள் சிறந்தவர்கள் தவறில்லை உனக்கு பின்னாடி ஒருத்தர் குளிமறிச்சு உன ஏமாத்தி சிரிச்சு சிரிச்சு ஏமாத்துறானே இவனை விட இவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லி காக்கிறார்கள் சமூகத்தில் இது நடக்கிறதா இல்லையா சில அஞ்சாவதாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க மகனுக்கு மகனே நாலு பேர்த்திட்ட ஏமாந்துறாத மகனே நாலு பேரை என்ன ஏமாந்து விடா ஒன்று இக்கிராமன் முழுக் மகனே அரசர்களுடைய கண்ணியம் ஆட்சியாளர்களுடைய கண்ணியத்தை நம்பி ஏமாந்து போயிடாத மகனே அது நிரந்தர கண்ணியம் இல்ல சில பேர்த்த தூக்குக்கு அனுப்பிச்சிடும் சில பேரத்தை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடும் என்ன வேண்டுமானாலும் செய்யும் அதனால ஆட்சியாளர்களுடைய சங்கை இருக்கிறதே கண்ணியம் இருக்கிறதே நிரந்தரம் அல்ல அதை நம்பி நீ ஏமாந்து போய் விடாதேவகனே இரண்டாவது லித்குள் அதுவி எதிரியினுடைய சிற்பை கண்டு ஏமாந்து போய்விடாதேவகனே எதிரி சிரிக்கிறான் அதனால நம்மளோடு நண்பனாகி விட்டான் என்று நீ ஏமாந்து போய் விடாதே மகனே மூன்றாவதாக பெண்களினுடைய மாணலை கண்டு நீ ஏமாந்து போய் விடாதீவகனே கொஞ்ச வாழ்க்கை முழுவதும் துன்பம் அதனால ஏமாந்து போயிடாதே ஹருஷிதா குளிர்காலத்தில் ஏற்படுகிற வெயிலை கண்டு ஏமாந்து போய் விடாதே மகனே குளிர்காலத்தில் வர வெயில்ல சரி வடகம் போட்டு வைக்கலாம் அதை போட்டு வைக்கலாம் இதை போட்டு வைக்கலாம் உப்பு கண்ணை போட்டு வைக்கலாம் நினைச்சு ஏமாந்து போயிடாரு கொஞ்ச நேரத்துல போயிரும் மகனே அதனால் கண்டு ஏமாந்து விடாதே மகனே என்று லுக்குமான் ஹக்கீம் ஞானி லுக்குமான் சொன்ன உபதேசங்கள் எவ்வளவு பொருத்தமான உபதேசங்கள் அடுத்து ஒரு அறிஞனை நீங்கள் சந்தித்து பாருங்கள் அழகாக சொல்லுவார்கள் அடுத்த அறிஞர் சிக்ரா மருத்துவ மாமேதைகளின் தலைவர் ஞானி சிக்ரா சிக்ரா சில விஷயங்களை அழகாக சொல்லுவார் இவர்களுடைய வாழ்க்கையை சிக்ராத்தினுடைய வாழ்க்கை முழுவதுமே ஞானமாக தாண்டு இவர் சம்பந்தமாகவே நிறைய நூற்கள் வெளியாக இருக்கிறது மருத்துவ உலகம் சிக்ராத்தி ஒரு மாமேதையாக சித்தரிக்கிறது நிறைய மருந்துகளை எல்லாம் கண்டுபிடிச்சுட்டு ஒரு தெருவினை வந்து சிக்ராத் படுத்திருக்கிறார் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசன் வருகிறார் எல்லோரும் அரசனுக்காக எழுந்து எழுந்து நிற்கிறார்கள் சிக்ராத்து கடுமையான உறக்கம் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அரசர் எழுப்புவதற்கு பரவாயில் குதிரைகளை நின்று சாட்டைகளை ஒரு அடி அடித்தார் சிக்கராத் கண் விழித்து பார்க்கிறார் அரசர் குதிரைகளிலிருந்து சாட்டைகள் அடிக்கிறார் நான் யார் தெரியுமா அரசரே நான் யார் தெரியுமா இவர் கண்ண கசைவிட்டு சொன்னாரு ஏதோ பறவை மாதிரி தெரியுது ஏனென்றால் காட்டுக்குள்ளே செல்லுகிற பொழுது பறவைகள் தான் அடித்து விட்டு செல்லும் ராஜு விட்டுச் செல்லும் ஏதோ பறவை மாதிரி தெரியுது இன்னொரு அடி அடிச்சு யார் தெரிகிறா என்று அரசர் கேட்கிற பொழுது கண்ணை கசக்கிவிட்டு தெளிவாக சொன்னார் மிருகத்தை போன்று தெரிகிறது மிருகம்தான் திரும்ப திரும்பத்தான் மிருகத்தை போட்டு தெரிகிறது உடனே நான் தான் இந்த நாட்டை ஆடுகிற அரசன் எல்லோரும் எழுந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னை பார்த்து நீ மட்டும் பழுத்துறங்கிக் கொண்டிருக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை தான் அரசனாக இருக்கலாம் கோட்டை கொத்தலங்களுக்கு அரசனாக இருக்கலாம் தலைவலி வந்துவிட்டால் உன்னால் சரி செய்ய முடியுமா உனக்கு வயிற்று வழி வந்துவிட்டால் உன்னால் சரி செய்ய முடியுமா உனக்கு காணொலி வந்து விட்டால் உன்னால் சரி செய்ய முடியுமா உடனே உனக்கு சொந்தமாக இருக்கலாம் நீ உனக்கு சொந்தமில்லை இந்த ஞானத்தை சொன்னவர் சிக்கரார் சிக்ரா சொல்லித் திருகிற ஞானத்தை பாருங்கள் நாலு வார்த்தை தான் அதிகமாக சிக்ராத் பேச மாட்டேன் நாலே நாலு வார்த்தைகள் அழகாக சொல்லுகிறார் சிக்ரா முழுக்கி அல்லாது அரசர்கள் பேட வேண்டியது மீதம் ரயா பிரஜைகள் பேட வேண்டியது தா வழிபாடு அரசருக்கு வழிபட்டு நடக்கணும் ஆட்சியாளருக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் மூன்றாவது ஒன்று சொன்னார் தனி மனிதன் பேட வேண்டியது அங்கி கட்டுப்பாடு தனி மனிதன் பேட வேண்டியது கட்டுப்பாடு எவன் கட்டுப்பாட்டை மீறுகிறானோ அது நபிமார்களிலிருந்து தொடங்கி நீங்கள் குரானிலிருந்து அதீசிலிருந்து ஆய்வு செய்யுங்கள் யார் கட்டுப்பாட்டை மீறுகிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுகிறார் எல்லாத்துக்கல்ல ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறார் ஒரு ஆண் இப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண் இப்படி இருக்க வேண்டும் வியாபாரம் செய்வதாக இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் விவசாயமாக இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் கட்டுப்பாட்டை மீறுகிற பொழுது அவன் நரகத்திற்கு சொன்ன வருகிறான் அதே நேரத்திலே மனித சமூகத்திற்கு அந்த சிக்கராக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லா என்று உலகிறார் வேலி அடுத்தவனை பார்க்காதே அடுத்தவனை பார்க்காதே நீ வாழ வேண்டுமானால் உன்னை முன்னேற்றுவதற்கு வரி செய்வனை பார்க்காதே அவன் கட்டு போயிட்டான் என்று பார்க்காதே நீ உன்னை பார்த்து சரி செய்து கொள் என்று எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வரிசையிலே செல்லுகிற பொழுது அரசேஸ் மாதிரியை இந்த அரச்தா ஒரு வார்த்தை சொல்லுவார் சாமு கடிமத்தும் தகிபா குரு புன்னகை இருக்கிறதே ரபுல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு கொடுத்த என்னடா காய்ச்சொத்து அதனால் புன்னகையை வைத்து வாழ்க்கையை சம்பாதித்துக் கொள் என்கிறார் அரசு வெறும் புன்னகை ரபுல் ஆலமீன் வேறு யாருக்குமே கொடுக்கவில்லை நாய்க்கு ஏதாவது புன்னகை இருக்கிறதா அப்படி மட்டும் நாய்க்கு அல்ல புன்னகையை கொடுத்திருந்தா தெரு தெருக்கு நின்று நம்மளை பார்த்து சிரிக்கும் தெரு தெருக்கு நின்று நம்மளை பார்த்து சிரிக்கும் என்னடா வாழ்ற பைக்ல எடுத்து முறுக்குனா போதுமா நான் ஓடுற ஓட்டத்துக்கு நீ நிகராக முடியுமா தெரு தெருப்பு நின்னு சிரிக்கும் ரபுட அளவின் புன்னகை என்பதை மனிதனுக்கு மட்டும் சொத்தாக கொடுத்திருக்கிறான் அதனால் புன்னகையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அழகாக சொல்கிறார் வருகிற விஷயத்தை பற்றி நீ கவலைப்பட இனிமேல் அப்படி நடக்குமே இப்படி நடக்கலாமே அது நடக்கலாமே இது நடக்கலாமே என்று கவலைப்படாலே ஏனென்றால் இருக்கிற விஷயம் போய்விடும் அதனால் இருக்கிறத கொண்டே போதுமாக்கிக் கொள் சென்ற காலம் இருக்கிறதே இது சென்ற காலம் உடைந்து போன பானை உடைக்கொச்சு வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது நிகழ்காலம் என்பதுதான் கையில் இருக்கிற வீணை இதை வைத்துக் வாழ்ந்து கொள்ள வேண்டும் நிகழ்காலத்தை தான் பயன்படுத்த வேண்டும் எனவிர நீ வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதே என்கிறார் அரச்தாத்தாலின் ஒரு வார்த்தை சொன்னார் வைத்தும் நூலகம் இல்லாத வீடு வைத்தும் விடா ரூ ரூபில்லாத வீடு மூலகம் வீடு அந்த வீட்டில் உயிரோட்டம் இருக்காது அதனால் நீங்கள் உயிரோட்டம் உள்ள வீட்டை உருவாக்க வேண்டுமானால் அங்கு மூலகத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அரசாக்காளி அடுத்தவற்றை சொன்னார் மக்களிலேயே கட்டவன் யாத்தரியுமா அந்த ஞானி சொல்லுகிறார் மக்களிலேயே கட்டவன் யாத்தரியுமா என்று கேட்க சீடர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் மக்களிலேயே கட்டவன் யார் என்று கேட்கிற பொழுது ஐய விட அமலின் வலாவு எந்த அமலும் செய்ய மாட்டான் எந்த செயலுமே செய்ய மாட்டான் யாரையும் பிரியமும் போட மாட்டான் எந்த செயலும் செய்ய மாட்டான் அணையின் பிரிய இருக்காதே மக்களின் மேல பிரிய இருக்காதே எப்படி இருக்கேன்னு சொன்ன ஏதோ இருக்க எப்படி போயிட்டு இருக்கு ஏதோ போயிட்டு இருக்கு பையன் எப்படி படிக்கிறான் ஏதோ படிக்கிறான் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது மக்களிலேயே மிக கெட்டவன் மோசமான பண்ணி என்று சொல்லி காட்டுகிறார் அரச்தா இப்படி ஞானிகளின் வரிசை நிறைய செல்கிறது இந்த ஞானிகளில் மிக உயர்வை பெற்றிருக்கக்கூடிய எல்லா ஞானிகளினுடைய கருத்தும் அழிவும் கரமோ அன்றவர்களிடத்திலே சென்று முடிகிறது அந்த அடிநடி இடத்திலே கேட்கிறார்கள் ஞானம் நிறைந்த கருத்துக்களை நீங்கள் நிறைய வைத்திருக்கிறீர்கள் அதிபடி அல்லாவினுடைய ஒரு பெரிய பொக்கிஷம் வெளியிடப்படவே இல்லை காரணம் ஷியாக்கள் அன்றை உருவாக்கிவிட்டார்கள் அப்படி வெளியானால் அவர்களுக்கும் வாரதியாக்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி அழிரடி கருத்துக்களில் கருத்துக்கள் வெளியிடப்படாமலேயே மறக்கப்பட்டு விட்டது இந்த அதிரடி எல்லா சென்று கேட்டார்கள் இந்த கருத்து கருவூலம் எல்லாம் உங்களிடத்திலே எப்படி கிடைத்தது என்கிற பொழுது அதிரடி சொன்னார்கள் நபிகள் பெருமானார் என்னுடைய எனக்கு கிடைந்தது பெருமான கல்வியிலே என்னை கூட்டாக்கினார்கள் நபிகள் பெருமானார் கல்வியிலே என்னை கூட்டாக்கினார்கள் அது எனக்கு பெரிய சிறப்பை கொடுத்தது அதை விட மேலாக தனக்கு பிரியமான தன்னுடைய மகளை எனக்கு கொடுத்தார்கள் என்னை விட கல்விமான் அவர்களிடத்திலிருந்து நான் ஞானத்தை பெற்று நான் அவர்கள் பெற்றெடுத்தால் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் அர்ப்பணிப்புதான் ஞானத்தின் விலை வல்லோ அந்த அர்ப்பணிக்கும் மனப்பான்மையை கொடுத்து ஞானத்தை புரிந்து வாடுகிற சிறப்பை வணங்குவானாக இன்றைக்கு சமீப காலமாக வட்டி எங்கு பார்த்தாலும் பெருக்கெடுத்து ஓடுகிறது முதல் முதல்ல வட்டி ஆரம்பமானது பனு மீச வேட நில்காலத்தில் மூசா அலாம் அந்த வட்டியை தடை செய்கிறார்கள் ஆனா அதுக்கு கிடைச்ச மூசாளிகலாத்துக்கு பரிசு என்ன தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் வட்டியை தடுத்த மூசாளிகை சலாந்து தான் வட்டி மூசான்னு சொல்லும் என்னமோ மூசாளிகலாமே வட்டி தொழில் செஞ்ச மாதிரியும் அவர் ரொம்ப கொடுத்து கொடுத்து வாங்கின மாதிரியும் யாரை பார்த்தாலும் ஓராது வட்டி வேலை செஞ்சாங்க வட்டி மூசா வர்ற மூசாலை இதெல்லாம் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற இந்த வட்டி சம்பந்தமாக சில விஷயம் கிடைப்பார்ப்பவர் சில வீடுகள் லோன் எடுத்து வீடு கட்டுகிறார்கள் கடைய லோன் எடுத்து கட்டப்படுகிறது அதுல வறக்கத்துக்காக துவாச்சி நீசர் அப்படின்னு எந்த அஜத்தையும் கூட்டு போதாது இல்லை கண்டிப்பாக சத்தியமாக அதில் வறக்கத்தில்லை அதனால வட்டியிலே வட்டியோடு சம்பந்தப்பட்ட எதிரும் வறக்கத்தில்லை அதுக்கான பழக்கத்துக்கு கூட்டு போய் அகத்து துவா செஞ்சதுனால வறக்கத்து வந்துருமா அது நோக்கி அருபிமின் அல்ல சொல்லுகிற பொழுது அல்லாவோடு போர் செய்ய தயாராகி கொள்ளுங்கள் இன்னொரு மசாலா இருக்கிறது இரண்டாவதாக மதரசாக்களுக்கு அந்த வட்டி பணத்தை கொடுப்பது இது குரானையும் ஹதீசையும் ஓதுகிற இடங்கள் உருவாக்குகிற இடங்கள் வட்டி பணத்தை மதரசாக்களுக்கு தயவு செய்து கொடுக்க பள்ளிகளை உருவாக்குவதற்காக வட்டி பணத்தை கொடுக்க வேண்டாம் பள்ளி மாச பணமே பேங்க்ல போட்டு வட்டி இருக்கிறேன் கரண்ட் அக்கவுண்ட் போடுங்க அப்படி வட்டி இருந்தது என்று சொன்னால் அதை ஏழைகளுக்கு சதக்காவின் உடைய நியம் இல்லாமல் வழங்கிவிட வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது இன்னொரு முக்கியமான மசாலா நம்மிடத்திலே வந்தது நிறைய பத்வாக்கல் சென்றது ஒரு பெண் கணவன் இறந்து போய்விடுகிறார் அந்த பெண் இடத்துல ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் இருக்கிறது வான வழி இல்லை பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அதை போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தில் இருந்து வட்டியிலிருந்து சாப்பிடலாமா என்றால் கண்டிப்பாக இதுவும் கூட மார்க்கம் அனுமதிக்கவில்லை அல்லாஹின் மீது தவக்கு வைங்கள் சொந்த பந்தர்கள் கண்டிப்பாக நேசிப்பார்கள் ரகுலாரீன் அதற்குள்ள வழியை செய்வார் தவக்குள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான் நல்லா உறுதியை மனித உறுதியோடு அதாவது வியாபாரத்திற்காக கூட்டு சேர்க்கிறோம் வியாபார கூட்டு இது வட்டி ஆகுமா ஒருத்தர் வியாபாரம் செய்வார் ஒருத்தர் பணம் கொடுப்பாரு கண்டிப்பாக வட்டியாகாது ஆனால் இதுல ஒரு சிக்கு இருக்கிறது வியாபாரம் கூடும் அதே நேரத்தில் வட்டியினுடைய பிரச்சனைகளை இப்ப பேங்க்ல பணம் போடலாமா வேண்டாமா ஏனென்றால் பேங்க் இல்லாமல் இன்றைக்கு எதுவுமே வியாபாரம் செய்ய முடியாது எதுவுமே நடக்காது ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு மேல் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் அதற்கு பேங்க் தேவைப்படுகிறது பேங்க் இல்லாமல் இந்தியாவிலே வாழவே முடிய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் மாற்றுமுறை எதுவுமே நடக்காது இது விஷயமாக என்ன சொல்லுகிறீர்கள் என்று தேவபந்தினுடைய பத்துவா கேட்கப்படுகிற பொழுது அவர்கள் சொன்ன பதில் இதுதான் இது இல்லாமல் இந்தியாவில் வாழ முடியாது அதே நேரத்திலே ஒவ்வொரு நாளும் இஸ்தானு கொள்ள வேண்டும் அதில் வருகிற பணத்தை ஏழைகளுக்கு சதக்காவினுடைய நியத்து இல்லாமல் கொடுத்துவிட வேண்டும் ஆனால் ஒவ்வொரு நாளும் பேங்கினுடைய தொடர்பு இருக்கிற காரணத்தினால் இன்னொரு விஷயமும் இருக்கிறது பேங்க் சம்பந்தமாக இந்த வண்டி லோன் வாங்க இருக்கிறது து எப்படி இருக்கிற எல்லா இளைஞர்களும் லோன்ல ரெண்டு வண்டியா இருந்தால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த லோன் சம்பந்தமாக மார்க்கம் சொல்லுகிறது அறவே கூடாது இதே நேரத்தில் மாதிரி துபாய் போன்ற இடங்களில் எல்லாம் அபுதாபி போன்ற இடங்களில் எல்லாம் அந்த வண்டிக்காரனை ரொக்கமா கொடுத்து எடுத்தாக்க ஐம்பதனாயிரம் ரூபாய் அதே வண்டிக்காரனே வச்சிருக்கிற கடனாக நீங்கள் எடுப்பீனால் அறுபதனாயிரம் ரூபாய் நிறுவனம் ஒன்றுதான் வண்டியினுடைய நிறுவனமே ரொக்கமாக எடுத்தால் ஐம்பது கடனாக எடுத்தால் அறுபது இப்ப என்டர்பிரைச ஒருத்தர் கடனாக எடுக்கிறார் அறுபது இது கூடும் இந்தியாவை போன்ற இடங்கள்ல வண்டியினுடைய நிறுவனம் வேறு இவனுக்கு கடன் கொடுக்கிற பைனான்ஸ் நிறுவனம் வேறு ரெண்டு நிறுவனங்கள் வேறுபடுகிற பொழுது இதோடு அதை வந்து இவன் கலப்பான் இது அறவே கூடாது மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை இன்னொரு மசாலாவையும் நாம் தெரிந்தாக வேண்டும் இந்த வட்டி பணத்தை எடுத்து வரதட்சணைக்கு கொடுக்கலாம் ஆசிராஜ் நிறைய பேர்கள் இதை கேட்டதுண்டு வட்டி பணத்தை எடுத்து அப்படியே வரதட்சணையில தள்ளி விட்டலாம்ல எவ்வளவுக்கும் போகுதுல வரதட்சணையை தள்ளி விட்டலாம் இது ரெண்டு குற்றம் வட்டி வாங்கின ஒரு குற்றம் வரதட்சணை கொடுக்கிறது அதோட பெரிய குற்றம் வட்டியை கூட கொடுமையான பாவங்களில் ஒன்று வரதட்சணை அதனால இதை எடுத்து அங்க தள்ளுறது கூடாது சிலர் கேட்கலாம் வட்டி எடுத்து அப்படியே இந்த லெஞ்சம் கேட்டுக்கிட்டே எதை செய்யறதா இருந்தாலும் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறேன் லஞ்சத்துக்கு தள்ளிடுவோமா என்று கேட்கிறார்கள் இதுவும் டபுள் குற்றத்திற்கு சொந்தம் வட்டி வாங்குவது ஒரு குற்றம் லெஞ்சம் கொடுப்பது ஒரு குற்றம் ரெண்டு குற்றத்திற்கு சொந்தம் இது அறவே மார்க்கெட்டிலே அனுமதிக்கப்படவில்லை ரொம்ப கவலைக்குரிய விஷயங்கள் சிலதிருக்கிறது என்னவென்றால் பேங்கிட வேலை செய்பவர்கள் அவர்களுடைய ஊதியம் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று மார்க்கெட் விடத்திலே கேட்டால் மார்க்கம் சொல்லுகிறது எதுவும் அறவே கூடாது அவர்களுக்கு வருகிற சம்பள படம் இருக்கிறதே இதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார்கள் விபச்சாரியினுடைய பிஏவுக்கு சமம் என்றார்கள் पुड़ता पुड़ता? ோ அதை போன்ற இதுவும் கூடாது இதற்கு மாற்று வழியை செய்ய வேண்டும் என்னுடைய ஆசிரியர் ஓதகர் காலத்தில் ஒரு மாற்று வழியை உடனே வேலையை விட்டுட்டு வர முடியாது செஞ்சு வேறு வேலைக்கான மைகளை தேட வேண்டும் என்னுடைய ஆசிரியர் அழகாக பதில் சொன்னார்கள் அல்ல அவர்களுடைய நிலவாக்க வேண்டும் அவர்கள் அழகாக ஒரு பதில் சொன்னாங்க நீங்க ஒரு இந்து இடத்திலிருந்து மாற்று சகோதரிடத்திலிருந்து மாச மாசம் கடை வாங்கிக்கங்க மாற்று சகோதரர்களுக்கு வட்டிப்பண கலால தான் நீங்க சம்பளத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருங்க வேறு வழி கிடைக்கிற வரைக்கும் இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவண்டாக்கா அவர்கிட்ட இருபதாயிரம் ரூபாய் வாங்கிக்கங்க வாங்கி அவர்கிட்ட இருந்து கடனை வாங்குறீங்க இந்த கடனை வட்டிப்பணம் உங்களுக்கு வருகிறது அல்லவா அதை எடுத்தாங்க மாற்றுங்கள் என்று சொல்லி கொடுப்பார்கள் இது கொஞ்சம் லீடாதான் இதை இது அறவே கூடாதான் இதே நேரத்துல இப்ப நமக்கு சிக்கலான மசாயில் என்னன்னா இவங்க வீட்டுல போய் சாப்பிட்டா விருந்தளிக்கிறார்கள் ஏதாவது அன்பளிப்பு கொடுக்குறார்கள் இது விஷயமாக மார்க்கும் என்ன சொல்லுதுன்னா கூடாதுதான் வேறு தொழில் ஏதாவது செய்தான் வேண்டுமானால் அந்த தொழில் சந்தேகத்தோடு வேற ஏதாவது தொழில் செய்தால் அதோடு சாப்பிடலாம் இல்லை என்றால் சாப்பிடக்கூடாது அவர்கள் கொடுக்கிற அன்பளிப்புகளை மாற்ற மற்றவர்களுக்கு கொடுத்து என்று மார்க்கம் சொல்கிறது இன்னைக்கு நடைமுறைகள் இருக்கிற ஏழை சீட்டும் இதை கொண்டுதான் இந்த ஏழை சீட்டு முறைகள் இருக்கிறது சீட்டு போட்டு சீட்டு எடுக்கிறது அப்படியே கொசு குறைஞ்சுக்கிட்டே வரும் இது இதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை இந்த சுத்தமான வட்டி அதனால இன்னும் சில இடங்களிலே இப்படியும் நடந்து கொண்டிருக்கிறது இதுவும் சந்தேகத்திற்கு இடமானது ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ஒரு அதனால இந்த விஷயத்திலே வட்டி விஷயத்திலே நம்முடைய சமுதாயம் மிகவும் பேணுதலாக இருக்கும் என்று மல்லாஜர் ஷான புத்தாரா பேணுதலை தந்தருள்வானாக அடிப்படுவதில்ல அது முதல் ربنا اغفر لنا خطيئتنا ولقاحنا وترحمنا لنا قودنا من الفقر اللهم اكفننا من خشيتك ما يقود بيننا وبين ما اصق ومن قاطعوا امرنا بالله بنبي جنتك امن اليقين ما تحبن به علينا مصائب الدنيا وماتعنا باسمائنا وبصارينا وبقوتنا على ما هيتنا واجعل الوارث منا واجعل سارنا هذا من بلمنا وارزقنا على من, من نعدنا ولا تسلت علينا ولا يخافك ولا يرحمنا ربنا اعطنا في الدنيا حسنا وفي الاخره حسنا وقنا عذاب சொலாக்கா அவர் சலபலீசை தின மொஹம்மதி அடையியா சாப்பிட் மாதிரி துண்டு